நடைபெறும் தர்மபுரம் பாவ பங்கேற்கும் திருமுறை துவர் நிகழ்ச்சி வர இருந்துள்ள அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை கந்தகோட்டம் அடியார் திருக்கூட்ட அமைப்பை சார்ந்த திரு அவர்கள் திருவிழக்கேற்று தெரிவிப்பார்கள் டியா்கும் அடியேன் வெல்லுமா மிக வந்தமை பொருளுக்கடியேன் பிரிபொழி தொழு குந்த யார் விரன் முல்லை எந்த அமர்நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா மலிந்த வேல் நம்பி எரிபத்தடியே நடிகார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுளிக் கலை என்ன நடிகார்க்கும் அடியேன் மலைமலைந்த தோல் வள்ளர் மான கஞ்சாரின் ஜாதவாட்டாய நடக்கும் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் குருகனுக்கும் குரு தீர மது பதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவாகும் அடியேன் திரு குறிப்பு மங்கை நீரணக்கடியே அரு நம்பி நம்பி நந்தி அடியாக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரி நம்ம களே யான் நடிகனார் பேனா எம்பிரான் சம்பந்த நடிகார்க்கும் அடியே நேயர்கோன்களிக்காம அடியார்க்கும் முடியே நம்பினான் திருமூல நடிகார்க்கும் அடியே மிகு தண்டிக்கும்டியேன் நம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரோரே பார்கொண்ட வனமுலையாழ்வு பங்குடனே மரமாறு கண்ணறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட கோழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் சிங்காட்டம் குடிமேய சிறுத்தொண்டற்கடியேன் கடற்குமடியேன் கொண்ட வேர்கூற்றம் கடந்த கோனடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா காளே பொய்யடி மகிழ்ந்த புனவர்க்கும் அடியேன் உன்றியோட கையடி அன கைதடிந்த பதினி கம்பியன் கழத்த திவருஞ்சையர்கடிய ஐயடிகள் நடிகாருமடியூர ஆங்கூரில் அம்மா கடம்புள்ளாரிக்கும் ஜோதி தொன்மையிலே வாயிலான அடியார்க்குமடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முன்னேடுவார்க்கடியேன் ஆரூரன் அம்மா காளே கடல் சூழ்ந்த உலக நாம் காக்கின்ற பெருமா தஞ்சை தன்னடியார்க்கும் அரவாடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த போல் துணைக்கும் அடல் சூழ்ந்த வேற் புலிக்கும் அடியேன் ஆரோடமான பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரவனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பான வைத்தார்க்கும் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போந்து மேலே தீண்டுவார்க்கடியேன் முழுநூறு பூசிய முறைவர்க்கும் அடியேன் அப்பாறு மடித்தார்கள் ஆரடியாக்கும் ஆர் ஊரன் ஆறு ஊர் அம்மா காலே மன்னிய சிறுமறை அவன் என்ற I don't know. பாடுவதற்காகவே அவர் தமிழ்நாட்டில் பிறந்தார் என்று அவர் கேள்வி வைத்திருக்கிறார் பெரிய புராணத்தில் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறான் உதாரணமாக மகாத்மா காந்தியை எடுத்துக்கொள்வோம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க தந்தை இல்ல எலக்ட் கண்டி கொடுத்தவன் ஒருத்தன் ஆல்வா எடிசனா சொல்றேன் அந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை ஒவ்வொருத்தன் செய்து போடுறோம் நான் ஒரு நாள் பேப்பரில் படித்தேன் குன்றக்குடி அடிகளார் வந்து ரெண்டாயிரம் பக்கத்தில் ஒரு பெரிய அறவுரை ஒன்று எழுதியிருக்கிறாருன்னு அவர் பிரிண்ட் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க குன்றக்குடி அடிகளாரு நான் எல்லாம் ஒரே சாலையில் இருந்த நாங்கள் ஆமா அவருக்கு அப்போ ராமநாதன் பேரு பின்னால் தான் காய்வட்டி கட்டிக்கினாரு கந்தசாமிக்கு தம்பரான்னு இருந்தார் தர்மபுரில் அப்புறமா அது குன்றக்குடிக்கு மடாது வெளியே போனாரு குன்றக்குடி அடிகளாருன்னு ஆயிட்டார் இல்லையா ஆமா நம்ம கூட இருந்த ரங்கநாதன் இரண்டாயிரம் பக்கம் கொண்ட ஒரு நூலை எழுதி வெளியிட்டு இருக்கிறாரு நாம நம்ம ஆயுள்ல என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு ஆதங்கம் மனசுக்கு வந்தது அப்ப நினைச்சு பார்த்தேன் ஓஹோ நம்ம தேவாரம்பூரா காசட்டில் பாடியிருக்கோம் திருவாசகம் பூரா பாடியிருக்கோம் ஒன்பது திருமுறையில் ஒன்பது திருமுறை நாம் காசட்டில் பாடியிருக்கோம் இதுவரைக்கும் ஆறும் பாடல் இல்லையா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பாடல் கேசட்டில் பாடியிருக்கோம் அப்படி ஒரு வாய்ப்பு நம்ம செய்திருக்கிறோம் பரவாயில்ல அவர் ரெண்டாயிரம் பக்கத்தில் ஒரு நூறு எழுதினார் நான் ஒரு ரெண்டாயிரம் காசட்டு பாடியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன அமைதியோடு இருந்தேன் ல்லையா எல்லு சொல்றாங்க அந்த மாதிரி தேவாரம்பூரா இருக்காது யாரும் பாண்டவரும் இல்லை இதுவரைக்கும் எடுக்கவும் இல்லை பாடவும் இல்லை நீங்க தான் செய்திருக்கீங்க அது ஆண்டவம் புண்ணியம் அப்படி சரி அந்த மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடுவதற்கென்றே இந்த நாட்டுக்கு வந்தால் அவரை சிவன் அனுப்பித்தான் என்று தீதில்லாத திருத்தொண்ட தொகை தருமான் வேண்டி மாதிரிமையில் மனம் போக்கினான் என்று தெய்வ சேக்கழார் பெருமான் எழுத சைவத்தில் மத ஆசாரம் என்பது பெரும்பகுதி குறைஞ்சுக்கிட்டு வருதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் என்னுடைய கணிப்பு இந்த திருத்தொண்ட தொகை என்பது சைவரால் தினந்தோறும் சொல்லப்பட வேண்டிய ஒன்று என்று நான் சின்ன பிள்ளைகள கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கிறேன் அப்படி சொன்னவங்களையும் பார்த்திருக்கிறேன் கேள்வியும் இல்லையா ஆனா இன்னைக்கு சொல்றவங்க உண்டா அப்படின்னு கேட்ட நூத்துக்கு நூறு பேர் சொல்லுவது இல்லை என்பதை நான் பார்க்கிறேன் உம் நம்மளையெல்லாம் வழி நடத்தி கொண்டு செல்லுகிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னா சைவத்துக்கு மடாதிபதிகள் தான் இல்லையா ஆ பிராமணர்களுக்கு சங்கராச்சாரியார் மடம் இன்னும் என்னென்னமோ சிங்கேரி அங்கே இல்லாமல் ஒரு அஞ்சு மடமாக என்னமோ இருக்குது பிராமியங்களுக்காக இல்லையா பைணவத்துக்காக அந்த மாதிரி இருக்குது அதேமாதிரி சைவத்தில் தருமபுரி மடம் திருவாவூதூர மடம் திருப்பதந்தாள் மடம் மதுரை மடம் இப்படி ஒரு ஆதீனங்கள் இருக்கு இவங்க தான் இந்த வேலையை செய்திருக்கணும் சைபர கூப்பிட்டு உட்கார வச்சு நீ இது இந்த மாதிரிலாம் நடக்கணும் இந்த மாதிரிலாம் செய்யணும் இந்த ஒழுக்கத்துல நீ இருக்கு நீ சம்பாரிச்சுக்கோ நிறைய சம்பாரிச்சுக்கோ பிள்ளைகுட்டியோட இது சௌக்கியமா இது அதே சமயத்தில் இதைன்னு நீ செய்யணும் என்று அவர்கள் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு தலையில குட்டி சொல்ல வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு ஆமா அப்படி சொன்னால் நூத்துல ஐம்பது பேராவது கேப்டா ஐம்பது பேர் கேக்கட்டி போனாலும் ஐம்பது பேர் கேட்டுருப்பான் அத நீங்க நான் சொல்றது தப்பு நினைக்கிறீங்களோ நினைக்க கூடாது என்பது என்னுடைய எண்ணம் இல்ல தேவாரம்படி தேவாரம்படினு அறுநூத்தி ஐம்பதான் சொல்லிக்கிட்டே இருந்தார் எத்தனையோ வருஷம் சொன்னார் அடிமைய அடி அடிச்சா அம்மையும் நகரம் சொல்லிட்டு ஒரு நாள் நான் தேவாரம் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டு தேவாரம் வேலையை ரிசர்ன் பண்ணிவிட்டு அப்ப எனக்கு வயசு பத்தொன்பது பண்ணிவிட்டு படித்தேன் தப்பு தப்பான வழியில திருப்பா ஆமா அந்த புண்ணியம்தான் என்ன தேவாரத்துக்கு திருப்பணம் அருணந்தை தம்புறான் காசி மடத்தில் இருக்க அருணந்தை தம்புறான் இப்ப இருக்கிற்காக வேண்டி அதெல்லாம் சரியா நடைபெறுதாங்கிறத பத்தி பின்னால கவனிப்போம் என்னுடைய கணிப்பு சரியா நடைபெறவில்லை என்பதுதான் அதையும் சொல்லிப்படுமா கடவுளே சுவர் சுமையே அருணந்தான் பிறந்தாதான் உண்டு அந்த நிலை ஆயிவிட்டது ஓதுவார்களை கூப்பிட்டு பாட சொல்றதில்லை ஓதுவார்களை பாட சொல்லி கேட்கறதில்லை தேவாரத்துக்கு விரிவுரை சொல்லிவிட்டா சரியா போச்சு அப்படிங்கிற ஒரு அவல நிலையில கொண்டு விட்டுட்டாங்க இந்த சைவத்தில் இருக்கிறவர்கள் நாளும் இன்னிச்சையால் தான் தமிழ் பரப்பினாங்களே தவிர விரிவுரைனால பரப்பவில்லை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளணும் ஆமா தவறான வழியில் போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இந்த திருத்தொண்ட தொகையையும் சைவ அனுஷ்டானங்களும் சைவ பழக்க வழக்கங்களையும் நமக்கு போதிக்க நம்ம மத குருக்கள் தவறிக்கொண்டே வருகிறார்கள் தவறிக்கொண்டு இன்னும் தவறுபடி இருக்காங்க அவர்கள் திருந்துகிறார்களோ அன்னைக்கு நாம திருந்துவோம் திருத்தொண்ட தொகையை படிக்கும் போது நேற்று இளையாங்குடி மார நாயனர் புராணம் படித்த பெரிய புராணம் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு வயல்லிருந்து நெல்லை வாரிட்டு வந்து அதை வீட்டிலிருந்து அழகை அறுத்து போட்டு அடுப்புக்கு கொடுத்து கொல்லையிலிருந்து இலையை பறிச்சு கறி பண்ண சொல்லி பன்னிரெண்டு மணிக்கு சாப்பாடு போட்டார் ஒரு சிவனடியா இருக்கு அப்படின்னு நான் படித்தேன் இதை படிக்கும்போது நமக்கு என்ன தோணும் ஐயா ராத்திரியில் போய் பறிக்க வேண்டாம் பகல்லையாவது ஒருத்தருக்கு ஒரு படி சோறு போடுவோமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும் அந்த சிவபுண்ணிய நமக்கு கிடைக்கும் அதுக்குறை எ வரலாறு படிக்கணும் நாட்டு வரலாறு படிக்கும் போதுதான் இந்த நாட்டுக்காக யாராறு உழைத்தார்கள் தெரியுது இல்லையா அதே மாதிரிதான் மதத்துக்கும் அந்த மாதிரி திருத்தொண்ட தொகை மிகவும் உயர்வான சுந்தரமூர்த்தி சுவாமிகளில் தேவாரத்தில் எசன் முதல் பதிகமாக எண்ணப்பட வேண்டியது திருத்தொண்ட தொகை அதை நான் சொல்லாமல் இருக்கிறதே இல்லைன்னு ஆமாம் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் தவறவே மாட்டேன் ஆமாம் அதே மாதிரி ஆயிரத்தி சொல்லவும் தவற மாட்டேன் தினந்தோறும் கோயிலுக்கு போய் ஒரு ஐம்பது பாட்டாவது நான் சொல்ல தவற மாட்டேன் அல்லவா இதுதான் சைவ மத ஒழுக்கம் அல்லவா நான் சம்பாதிக்கிறேன் கா சம்பாதிக்கிறேன் பொண்டாட்டியெல்லாம் இருக்காங்க குடும்பம் இருக்கு நான் அதையும் பாத்துக்கிறேன் இதையும் பார்த்துக்கிறேன் அதையும் பார்த்துக்கறேன் ரெண்டு கால் தேவை ர ஒரு கண்ணு சரிய ஒரு சரிய சரிய நடக்காது நடக்க முடிய பரம கருணாம அப்பூதி அடிகளார பத்தி சென்ற மாதம் காரைக்காலமையாரை எண்ணி பார்த்தோம் இந்த மாதம் நம்ம அப்பூதி அடிகளை பார்க்கணும் திருஞான சம்பந்தரை குருவாக கொண்டார் கணநாத நாயனும் ஒருத்தர் ஆ குருவே சிவம் என கூறின நந்தி என்பது திருமூல திருமந்திரம் சொல்றது குருவே சிவம் என கூறின நந்தி என்று இல்லையா எனக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கல்யாண சுந்தர ஐயர் அப்படின்னு ஒருத்திட்ட படித்தேன் இன்றைக்கும் அவருக்கு நான் வணக்கம் போடுறேன் தேவாரம் படித்தேன் வேலையாக ஒருவருக்கு கும்பிடுறேன் சங்கீதம் படித்தேன் சிப்பனும் விளையாட்டை அவர் கும்பிட்டு போடுறேன் தண்டபான் தேசியரை மானசீக குருவாக கொண்ட அவரை நான் வணங்குறேன் அதனால தான் இந்த வயசு வரலையும் என்னால் பாட முடியுது தொழிலுக்கு வர முடியுது என்னுடைய உடல்நிலையும் உள்ள நிலையும் இருக்க இருக்கிறத பார்த்தா வர முடியாது ஆமாம் பின்ன எப்படி வர்றேன் பாடுறேன் அப்படின்னு கேட்டா அந்த குருவுடைய குருவுடைய திருவடியை நான் கும்பிட்றேன் பாருங்க அதுதான் என்ன பாடற அந்த மாதிரி திரியான சமுதர கணநாதர்ன்னு ஒருத்தர் குருவாக கொண்டார் திருநாவுக்கரசரை குருவாக கொண்டார் அப்புதேடிகள்னு ஒருத்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குருவாக கொண்டார் பெருமிழ குறும்ப நாயனார்னு ஒருத்தர் இல்லவா ஆமா இந்த மாசம் கூட என்னுடைய குருநாதனுடைய பிறந்த நாள் விழா வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா வேலாயுத ஓதுவாருடைய பிறந்த நாள் விழா வச்சிருக்கேன் நடத்துறேன் என்னால முடிஞ்ச காணிக்கையை கொடுக்கறேன் அன்னைக்கும் கொடுத்தேன் இன்னைக்கும் கொடுக்குறேன் ஆமா அந்த குருநாதனுடைய திருவருள் நான் இன்னை வரைக்கும் பாடிட்டு இருக்கேன் இல்லவா ஆமா அப்புதி அடிகள் அவரும் பிராமணர் அப்புதிகளோ அப்போது அடிகள் பிராமணர் திருநாவுக்கரசர் வெள்ளாரம் இந்த ஜாதி பிரச்சனை வந்ததெல்லாம் சமீப காலத்துல தான் அதுக்கு முந்தை இப்படி இருந்திருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஜாதி பிரச்சனை வந்தபோதுதான் அக்கிரமன் தலை தூக்கி நிற்குது அதுக்கு ஒரு அளவு இழவு கிடையாது ஆமா தினந்தோறும் ரேடியோ அல்லது கேக்கும் போது வயிறு ஏரியுது இந்திய நாட்ட பங்கு போற்றுவான் போல இருக்க ஒழிச்சு கட்டிவிடுவான் போல இருக்க அப்படின்னு நினைக்கும் போது வெடிக்குது அதே மாதிரி தென்னிந்தியாவில் மதவெறி கடவுளே கடவுள் என்னத்துக்குத்தான் இந்த கடவுள் இப்படி பண்றானோ தெரியல என்னைக்கு இது வெடிகாலம் வரப்போகுதோ அது வரைக்கும் பொறுத்து இருப்போம் அப்ப நாம இருக்க மாட்டோம் இல்லையா அப்போது அடிகளும் பிராமணன் திருநாவுக்கரசர் வெள்ளாடு அவரை இவர் உருவாக கொண்டார் பஞ்சாட்சரம் சொன்னாரோ சொல்லலையோ திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசன் சொல்லி கேட்பார் அந்த ஐயனுக்கு ஒரு தோட்டம் உண்டு வாழை தோட்டம் திருநாவுக்கரசர் வாழைத் தோட்டம் ஒரு நந்தவனம் உண்டு திருநாவுக்கரசர் நந்தவனம் அவருக்கு ஒரு ஊடு உண்டு திருநாவுக்கரசு இல்லம் அவர் ஒரு தண்ணீர் பந்தல் வச்சிருந்தாரு திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அதுல கருணாநிதியை நாம எவ்வளவு போட்டினாலும் போட்டலாம் எல்லா ஊர்லயும் அண்ணா பஸ் ஸ்டாண்டு அண்ணா பஸ் இல்லாத ஊரே இல்லையே இல்லையா ஆமா மவுண்ட் ரோடுனால இருந்தது ரோடு அதனாலதான் இந்த வயசு வரைக்கும் என்றும் நாம் எண்ண வேண்டி இருக்கிற பிள்ளைக்கு பேரு மூத்த திருநாவுக்கரசு நடு திருநாவுக்கரசு சின்ன திருநாவுக்கரசு கடவுளை இவரை திருநாவுக்கரசே கிடையாது யாரு இந்த அப்பூதி அடிகள் திருவிழாத்துக்கு திங்களூர்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல தான் இருந்தார் இந்த அம்பூதிகள் நடந்து செல்லும் ஒரு சாலையில் பந்தல் வச்சிருந்தார் யாரு இந்த அப்பூதி திருநாவுக்கரசியா நடந்து போனார் நடந்து நடந்து நடந்து நடந்து நடந்து நடந்து நடந்து ஒரு ஊரா போய் தானே பாடி வச்சாங்க ஆயிரக்கணக்கில் பாடி வச்சாங்களே அவ்வளவு பாடல்கள் இருக்கிறதே சைவன் கேட்கிறானா சைவன் படிக்கிறானா நம்ம மதக்குறுக்கள் அதுக்காக பாடுபடுறாங்களா இல்ல வயறு எரியுது எனக்கு ஆமா நடந்து நடந்து நடந்து நடந்து போய்தானே ஒவ்வொரு கேத்திரத்திலும் பாடி வச்சிருக்காங்க பாட முடியுமா முடியாது ஆமா அந்த வழியா நடந்து போனார் நமது மகான் திருநாவுக்கரசு நான் நடந்து போவே நடந்து போவாராருக்கார ஓதுவார் பிள்ளை அவர் நடந்து போவாரா போனாரா போக முடியுமா போனார் தண்ணி தாஹம் தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா அங்க ஒரு தண்ணீர் பந்தல் இருந்தது அப்படி பார்த்தவர் திருநாவூர்கரசர் தண்ணீர் திருநாவுக்கரசருங்கிற பேரை கொடுத்தது சிவன் யாருக்கும் தெரியாது அப்ப பேப்பர் தினகரன் பேப்பரும் கிடையாது தினச்சந்தி கிடையாது தினமணி கிடையாது ஹிண்டு கிடையாது பேப்பர்கள் கிடையாது ஆமா இப்ப ஒருத்தனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாக்கா உலகம்பூரா தெரிஞ்சு போகுது இது மானசீகமாக கடவுள் உணர்த்திருக்கிறான் இந்த அப்பூதேடிகளுக்கு அதான் சைக்காலஜியே சொல்றாங்க நான் நினைக்கிறத ஒழுங்கா நினைச்சேன்னா இத ராமையா என்ற சொல்லணும்னு சொல்லி நான் நினைச்சேன்னா அது ராமையாவுக்கு தெரிஞ்சு போயிடும் ஆமா மனோதத்துவத்தை பத்தி அப்படித்தானே எழுதுகிறார்கள் ஒரு சிஷ்டியன் ஒரு ரூம்ல பூஜை பண்ணிட்டு இருந்தான் அடுத்த ரூம்ல குருநாதன் பூஜை பண்ணிட்டு இருந்தான் இது தருமரம் அடுத்து வரல குருநாதன் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம சிஸ்டியன் ஒழுங்கா பூஜை பண்றானு தன்னுடைய ஞானக்கண்ணால பார்த்தான் எப்படி சுஷ்யன் சிவலிங்கத்தை எடுத்து வச்சான் தண்ணி மொண்டு ஊற்றுனா மேல பருவட்டத்தை வச்சான் பூவை வச்சான் பூ கீழ் விழுந்துடும் இது தன்னுடைய ஞானக்கண்ணுனால பார்த்துக்கிட்டு இருக்கான் தமிழக மடத்து வரலாறு அந்த மடத்துல எப்படி இருந்திருக்காங்க பாத்தீங்களா கீழே விழுந்த பூவை மறுபடியும் சாமி எடுத்து வைக்க கூடாது மறுபடியும் வேற ஒரு பூவை எடுத்து வச்சான் கீழே விழுந்துடும் இத குருநாதன் அங்க தன்னுடைய ஞானக்கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கான் மறுபடியும் ஒரு பூ எடுத்து வச்சான் கீழே விழுந்துடும் பாரு மானசீகமா சாமிக்கு அபிஷேகம் பண்ணி விபூதி சாத்தினியா விபூதி அதுக்கு அப்புறமல்லவோ பூ எடுத்து வைக்கணும் செய்ய விபூதி எடுத்து சாமி சாத்திபிட்டு பூ எடுத்து வச்சா நின்று இது வரலாறு எப்படி அந்த குருநாதன் இருந்திருக்கிறான் பார்த்தீங்களா தர்மபுரத்தில் எப்படி அந்த சிஷ் இருந்திருக்கிறான் பாத்தீங்களா அதை நினைக்கும் போதுதான் நெஞ்சு பொறுக்குதில்லை நிலைகட்ட மனிதரை நினைத்தால் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த திருநாவுக்கரசுங்கிற பேரை கடவுள் தான் அப்போதேடிகளுக்கு உணர்த்தின இது நாம யாரு சொல்லலையே திருநாவுக்கரசு தீர்ப்பு எப்படி எழுதணும் யாரு எழுதுனது இந்த பேர் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது அவன் சொல்லிட்டு இங்கிருந்து போய் ஒரு தமிழர் தண்ணி வாங்கி பிடிச்சிட்டு அப்பா இந்த தண்ணீர் பிந்தளை யாருப்பா வச்சிருக்கா பக்கத்தில் திங்களூர்னு ஒரு ஊர் ஐயா அந்த ஊர்ல ஒரு பிராமின் அபூதடிகள்னு பேரு அவர் தான் இந்த தனிப்பிந்தல் வச்சிருக்காரு அவர் உங்களைப் போல சிவனடி அவர்களை பார்த்தா ரொம்ப திருப்திப்படுவாரு நீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படி அப்படியா கொஞ்ச தூரம் அடி எடுத்து வச்சாரு நந்தவனம் அதை பார்த்தா திருநாவுக்கரசுவோம் பசுமாட்டு தொழுவோம் திருநாவுக்கரசுவோம் ஆண்டவன் திருவாயிலிருந்து வந்த பேர் அதுக்கு இவ்வளவு மதிப்பா என்னுடைய பேரில் ஆண்டவன் கொடுத்த பேர் அல்லவா நேரத்துங்களூருக்கு போனார் யாரோ சிவனடியார் வந்திருக்காருன்னு வாங்க ஐயா விழுந்து கும்பிட்டு மனைவிய விழுந்து வணங்க சொல்லி சிவனடியார் திருக்கூட்டம்னா எப்படி இருக்கணும் வரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உழ்கி ஓராதே அவரவரை கண்டபோது உகந்து அடிமை திறம் நோக்கி இவர் தேவர் அவர்தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுத்தரியை காணலாமே என்பது திருநாவுக்கரசனுடைய பாட்டு சிவனடியார் வேஷத்தில் இருந்தானா நெச்சில விபூதிட்டு இருந்தானா உத்ராஷம் போட்டிருந்தானா அவன் என்ன ஜாதி அவன் என்ன ஊர் எங்க வந்தான் அப்படின்னு பார்க்காம கீழே விழுந்து கும்பிடுறதுதான் சிவனடியார் கூட்டம் இவன் என்ன ஜாதியா இவன் என்ன ஜாதியா இவன் என்ன ஜாதியா இவன் இன்ன ஜாதியா இவன் என்ன படிச்சிருக்கான் இவன் என்ன படிச்சிருக்கான் இவங்கள்ட்ட பணம் இருக்கா இவங்கள்ட்ட பணம் இருக்கான்னு நீ பாத்தீன்னா நீ சிவனடியாராக இருக்கிறதுக்கு தகுதி கிடைக்கும் அல்லவா ஆமா விழுந்து கும்பிட்டார் மனைவிய கும்பிட்டு விழுந்து கும்பிட சொன்னார் எவரேனும் தாமாக யாரா இருந்தா உனக்கென்ன சிவவேஷத்தில் இருக்கானா விழுந்து கும்பிடு அவ்வளவுதான் இல்லையா சுவாமி இது திருநாவுக்கரசு இல்ல இவன் பெயர் திருநாவுக்கரசு இவன் முதல் பையன் மூத்த திருநாவுக்கரசு ரெண்டாவது பையன் இளைய திருநாவுக்கரசு மூணாவது பையன் கடைசி திருநாவுக்கரசர் நீங்க சிவனடியார் வாட்டத்தில் இருக்கீங்க நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்கோ உக்காருங்கோ தென்னைல சாப்பிடுறீங்களா இன்னைக்கு கேப்பா நான் சாப்பிடுறீங்களான்னு தென்னை இருக்கா உட்கார சொல்ல நான் மதியம்தான் சாப்பிடுவேன் இப்போ மணி பத்து தான் ஆகுது மதியம் சாப்பிடுறேன் அது வரல திண்ணையிலே இருங்க சாமி நான் சமைச்சிர சொல்லிடுறேன் சரி ஆட்ட ஒரு மணி நேரத்துல சமையல் ஆயிட்டு மூத்த திருநாவுக்கரசர் பையனை கூப்பிட்டு வாழைத்தோட்டத்துல போய் உடனே ஒன்னு விட்டு போச்சு நான் வர்ற வழியில தண்ணீர் பந்தல் பார்த்தேன் மாட்டு தொழுவும் பார்த்தேன் நந்தவனம் பார்த்தேன் குளம் பார்த்தேன் எல்லாம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு எழுதியிருந்தது என்னத்துக்கு இப்படி திருநாவுக்கரசு திருநாக்கரசுன்னு எழுதி வச்சிருக்கீர் நும்பெயர் எழுதாது வேற ஒரு பெயரை எழுதி எழுதியிருக்கீர்னு சொன்னார் அவர் சொன்னது அதுதான் ஒரு டீமுதில் போடுறான் கோயில்ல தருமசாமி நாதன் அப்படின்னு அதில் எழுதி விட்டுறான் இல்லையா அதுல நும்பெயர் எழுதாது வேறொரு பெயர் எழுத காரணம் என்ன வேறொரு பெயர் சொன்னார் திருநாவுக்கரசு வேறொரு பெயர் தான் சொன்னார் அப்போது அடிகளுக்கு கோம திருநாவுக்கரசுங்கிற பெயர் வேறொரு பெயரா நீர் ஒரு சிவனடியா ருத்ராக்கமா விபூதியா ஓஹோ திருநாவுக்கரசரை தெரியாத சிவனுடைய நீர் யார் அப்படின்னு கேட்டார் அம்பூதடி கிழர் காரியின் தலைக்கு மிஞ்சி போச்சு நாம் என்ன மறைக்க கூடாது சிவனால் சூலை நோய் கொடுத்து ஆட்கொண்ட சிறுவன் நான் தான் அப்படின் எந்த தெய்வத்தினுடைய பெயரை திறந்தோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனோ அந்த தெய்வமையை எதுக்கு வந்து நிற்கும்போது நீ யாருன்னு கேட்டு விட்டேனே பிழை பொறுத்தவரை சாமிய விழுந்து கும்பிட்ட மத்தியான சாப்பாடு சமையல் ஆடுத்து மூத்த பையனை கூப்பிட்டு வாழைத்தோட்டத்தில் போய் இலை எடுத்துக்கிட்டு வாக்கு வச்ச வாழைத்தோட்டம் இன்னும் இருக்கு அந்த அப்புதழிகள் பரம்பரை இன்னும் இருக்கு ஆமாம் இருக்கு பையன் வாழைத்தோட்டத்துக்கு போனோம் எப்போதுமே இந்த பாம்பு தோட்டத்தில் இருக்கும் அதுலேயே வாழை மரத்தங்கேடு நிச்சயமாக இருக்கும் ஆமாம் அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது நாங்கள் எல்லாம் தோட்டம் வச்சிக்கிட்டுருக்க நாங்கள் எங்களுக்கு தெரியும் இப்போ என் வீட்டு பாம்பு நல்ல பாம்பு அதெல்லாம் போயிட்டேன் ஏண்டா அங்க வந்தேன்னு கேட்டோம்னா பெருசா போயிடும் கல் எடுத்து அடிச்சாதான் தப்பு இல்லையா போய் இலைய பறிச்சான் கீழே இருந்த பாம்பு அவனுக்கு இலைய எடுத்துக்கிட்டு ஓட்டமா ஓடணும் ஏன் ஓடுறான் இந்த அம்மா கிட்ட விட்டணும் அதுக்குள்ளவே விஷம் தலைக்கு ஏறிட்டுன்னா ஆள் போயிடுவோம் கொண்டி அம்மாவிட்ட கொண்டு போய் இந்த இலையை அப்படி கொடுத்துட்டு திடீர்னு விழுந்தோம் பையனை நாகம் தீண்டி விட்டது உடல் எறுத்து போச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து சொன்ன அந்த அம்மா பையனை பாம்பு கடித்து விட்டது இறந்து விட்டான் அப்படியா திருநாவுக்கரசர் சாப்பாட்டுக்கு இவன் இடையூறாக வந்தானா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிரை சுத்தி கொல்லப்பக்கம் கொண்டு வச்சு மணி பன்னெண்டாவது எலையை போடு அவர் சாப்பாடு போடு எந்த தந்தையாவது சொல்லுவானா எந்த தாயாவது சொல்லுவாளா சாப்பாடு போடுறது இருக்கட்டும் அவர் பேரை எழுதி வச்சது இருக்கட்டும் பையன் செத்து போயிட்டான் அடியாருக்கு சாப்பாடு போட முடியுமா கேள்வா வருமா வெளியே போட்டாச்சு பரிமாறிட்டாங்க திருநாவுக்கரசரை கூப்பிட்டாங்க சாப்பிடறதுக்கு கழிச்சு வந்தார் முதல்ல வந்தபோது எல்லோரும் வணங்குனாங்களா முதல்ல அப்போது எடிகளுக்கு விபூதி கொடுத்தாரு இந்த வரிசையை பாருங்கள் இந்த ஆர்டர் எப்படி இருக்குது பாருங்கள் சைவத்தில் ஆர்டர் எப்படி இருக்குது பாருங்க முதல்ல வீட்டுக்காரன் வாங்கினா விபூதி ரெண்டாவது அந்த அம்மா வாங்கினா மூணாவது அந்த மூத்த திருநாவுக்கரசு வாங்கினா நாலாவது வந்து இடை நடு திருநாவுக்கரசு வாங்குனா அஞ்சாவது சின்ன திருநாக்கரசு வாங்குனா அந்த ஆர்டர் இப்படி வாங்குகிறான் ஆமா இப்போ சாப்பிட உட்கார் அடியார வணங்கி விபூதி வாங்கிக்கணும் போது அபூதடிகள் விபூதி வாங்கிட்டாரு அடுத்தது யாரு வாங்கணும் மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசுக்கு கையை நிட்டுறான் பார்த்தாரு மூத்த திருநாவுக்கரசு அப்படின்னாரு வெந்த புண்ண வேலை போல் மூத்த திருநாவுக்கரசு என்ன அப்போது எடிகள் இப்போது அவன் உதவான் அவர் சொன்ன சொல் இப்போது அவன் உதவான் அப்படின்னா இப்போது உதவ உதவ போறான்னு அர்த்தம் கவித்தன்மையினுடைய சிறப்பு இது ஆமா திருநாவுக்கரசர் எண்ணி பார்த்தார் அப்படியா தோட்டத்தில் பாம்பு கடிச்சிட்ட அவன அவன் பாயில சொல்லிட்டு வெளியே வச்சிருக்கீங்களா இப்படி செய்யலாமா சரி கோயில் வாசப்படி எடுத்துட்டு வாங்க அவனை போயிட்டு சாப்பிட மானசீகமாக அவருக்கு தெரிகிறது அல்லவா போனா போவானா கொண்டி வச்சர் ஒரு பதியம் பாடினார் அந்த பையன் எழுந்தான் என்று வரலாறு எழுதி வச்சிருக்கிறார் தெய்வ ஜெக்கிலார் பெருமான் நமது தமிழ் நமது தமிழ் ஒரு உயிரை எழுப்பியிருக்கு பார்த்தீங்களா அது இசைப்பாட்டா அது ஏனைய இசைப்பாட்டோட ஏனைய பாட்டோட இதை ஒன்னா வச்சு எண்ண முடியுமா எண்ணலாமா பையன் எழுந்தான் என்று வரலாறு இருக்கிறது அந்த பதிகமும் இருக்கிறது நாமும் இருக்கிறோம் அந்த பதிகமும் இருக்கிறது படிக்கிறோமா கேட்போமா இந்த சைவத்தில் இருக்கிற பாவிகள் கேட்க விட்டானா கேட்டானா இல்லை கேட்கல மேடையில பேசிட்டு இருந்த பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு மடாதிபதி பாபியனும் எழுதி போயிட்டான் நான் உடனே சொன்னேன் மடாதிபதிகள் எவ்வாறு கேட்க மாட்டான்னு சொல்லிவிட்டேன் அதையும் காதல கேட்டுக்கிட்டே போயிட்டான் அந்த அற்புதமான திருப்பதிகம் இன்னும் இருக்கிறது அதே மாதிரி நாவும் திரியான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடி பாம்பு கழித்து அவனை எழுப்பினார் என்று வரலாறு இருக்கிறது அவன் அவங்களுக்கு முன்னே நினைப்பட்டு இருப்பேன் பின்னால் நான் நினைப்பட்றேன் அந்த பதிகமும் இருக்கிறது ஹலவா ஆமா இந்த இற்புதமான அந்த அற்புதமான திருப்பதிகம் இப்போ நாம படித்தோம்னா நம்மளை பாம்பு கிடிக்க வேண்டாம் பாம்பு கிடிக்காமலே எவ்வளவோ விஷ நம்ம உடம்புல இருக்கு இல்லையா ஆமா ஆமா அந்த விஷ நீர்கள்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரும் அல்லது ஒழிந்து போகும் இந்த ரெண்டு பதிகமும் திருஞார் சமுதர் பாடின விஷந்தீர்த்த திருநாவுக்கரசர் பாடின விஷம் தீர்த்த திருப்பதியமும் ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு மூணு தடவை சொல்லுவேன் உடம்புல விஷ நீர் சர்டிபிகேட் பண்ணிட்டோம் அந்த பதியத்தை பாடிக்கிட்டு தான் உங்க எதுக்க எண்பத்தி நாலு வயசு வரல இருக்க பாடிட்டும் இருக்க ஆமா அந்த அற்புதமான திருப்பதிய நான் இப்ப சொல்றேன் ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே என்ன பொருள் யாருக்கு தெரியும் பொருள் தெரிஞ்சவன் பாடுவானா இல்லையா இரண்டு கொலாம் இமயோர் தொழுபாதம் இரண்டு கொலாம் இளங்கும் குழை பெண்ணான் இரண்டு கொலாம் உருவஞ்சிறுமான் மழு இரண்டு கொலாம் எழுதினதாமே ஆன மூன்று கொலாம் புறம் எய்தினதே நாலு கொலாம் அவர் தம் முகமாவன நாலு கொலாம் சனனம் முதற்வோற்றமும் நாலு கொலாம் அவர் உறுதியின் பாதங்கள் நாலு கொலாம் அலலலல <laughs> <laughs> <laughs> லாம் அவர் காயப்பட்டாங்கனை அஞ்சு கோலாம் அவர் ஆடினதாமே நான நானி நன முகம்லாமே ஒரு தார் சிவையாக்கினதாமே வந்து நாட்டுக்கு அப்படி ஒரு பழக்கம் ஆமா தானே சொல்லும் அருவியில மறந்து போச்சு சொல்லிட்டு பாத்தீங்களா ஆமா உம் ஆமா அதான் சுந்தர சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமி நான் மறைச்சினும் என் சொல்லும் நமச்சிவாய வேண்ட ஆமா ாம் அவர் ஆளும் உலகங்கள் ஏழுகலாம் இசையாக்கினதாமே எட்டு கோலாம் அவர் ஈரில் பெருங்குணம் எட்டு கோலாம் அவர் சூடும் இனமரர் எட்டு கோலாம் அவர் அவனை எட்டு கொலாம் திசையாக்கினதாம் நாரின ஒன்பது போறவர் கொரக்குடச்சி ஒன்பது போரவர் எட்டு சொன்னா எட்டு குரலாம் அவர் இரு பெருங்குணும் எட்டு கோதான ஒரு சூடு எட்டு குழந்தை எட்டு குரான் பத்து கொலாம் அவர் பாம்பின்கண் பாம்பின்பல் பத்து கொலாம் எயிரும் நரின் முக்கன பத்து கொலாம் அவர் காயப்பட்ட அந்த பத்து கொலாம் வழியா செய்கிறாரே ஓம் நம சிவாய சிவாய Om Namah Shivaya Shivaya Namo Om Om Namah Shivaya Shivaya Namo Om Om Namah Shivaya Shivaya Namo Om Shivaya Namo Om Shivaya Namo Shivaya Namo பாடின பெரிய புராம் சொல்லுகிறது பையன் எழுந்து நின்னா என்று பெரிய புராணம் சொல்லுகிறது பையனை அப்படி மிதுவா அந்த தள்ளி விட்டு தள்ள தள்ளி நிக்க சொல்ல அப்பதிகள் பைய எழுந்திருச்சானே சந்தோஷப்படல திருநாவுக்கிறது சாப்பிடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு அதுக்கு இடையூறாக வந்தானே இவன் அப்படின்னு நினைச்சாரான் நினைக்க முடியுமா பையன் பாம்பு கடிச்சு இறந்துட்டான்னு சொன்ன உடனே திருநாவுக்கரசரை கொண்டு இருப்பான் திருநாவுக்கரசர் பாம்பு அபுதர்களை அழிச்சு கொண்ட இருப்பார் ஆமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டு அடியாருக்கு சாப்பாடு போடுறது எவ்வளவு பெரிய புண்ணியமாக நினைச்சிருக்காரு பார்த்தீங்களா இந்த அப்பூ தேடிகள் பெரிய புராணத்தில் இதுவே பெருசா பேசப்படுது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிரை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுறை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி அவர்க்குமாம் பிறகு இன்னொரு தவிரி என்பது திருமூலர் திருமந்தம் பூவனூருங்கிற ஊர்ல குடியிருந்தோம் நாங்க மணி என்ன கேக்கு பக்கத்துல தேவாரப்படுத்தல எம் எம் தண்டபந்த தேசியோட மாமா அங்கே வாத்தியாராக இருந்தார் எங்கள் அப்பா அங்க கணக்கு பிறகு அதனால்தான் தேவாரத்தில் ரொம்ப பெரிய எங்கள் அப்பா இருக்க ரெண்டு தேவாரம் சொல்லி கொடுத்தார் தேவாரம்னு என் நாக்கில் முதல்ல ஒன்று என்னுடைய தகப்பனார் சொல்லி கொடுத்துட்டோம் ஆமாம் தேவார பாடசால ஒரு சாமியார் அவர் பகல்ல பன்னிரண்டு மணிக்கு சாப்பிடுவார் தேவார பாடசாலைய வீடு எங்க வீடு அவர் சாப்பிடும்போது எனக்கு கோபாலன்னு ஒரு பெயர் உண்டு சில பேர் கோபாலே அப்படின்னு கத்துவார் எங்க வீட்டு கேட்கும் இங்கிருந்து ஓடுவேன் நெய் ஊற்றி பருப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு பிடி ஒரு கவலம் என் கையில் கொடுத்து சாப்பிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் சாப்பிடுவார் யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி அவர் கை நால சோறு வாங்கி சாப்பிட்டனா என் ஜென்மா தேவரம்பாடுறதுக்கு ஆயிடுச்சு ஆமா இந்த சிவபுண்ணிய எனக்கு கிடைச்சது போய்டிருப்படனம் என்று ஒரு இது திருப்பதிக்கு போனார் அதுலே ஒரு பதிகம் ஒரு பாட்டு சொல்றாரு அப்பூதியடிகலையிலே சிவனுடைய திருவடி இருப்பதை நான் பார்த்தேன் வழி கவர்ந்தான் வாரானே ஆயிடினும் திரகன்னும் பறந்தார்க்கும் பரண்தான் அஞ்சிப்போய் கலிமெலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் கோடியது பாட்டோம் இவனுடைய திருவடிய தலையில தாங்கி கொண்டிருக்கிறார்னா அப்போது அடிகள் முடியுமா பிரம்ம விஷ்ணுக்கள் தேடி காண முடியாத திருவடி அல்லவா அந்த திருப்பளனத்தில் ஒரு பதியம்பாடினார் அதுல கடைசி பாட்டுல இப்படி சொல்ற அஞ்சி போய் களிமெலிய அடலோம்பும் அபூதி குஞ்சிப்பூவாய் இந்த சேவடியாய் கோடி குயிலங்க சொல்ல பன்மாலை வரிமண்டுும் படனத்தான் முன்மாலை நகதிங்கள் முகழ்விளங்க முடிச்சநீ பொன்மாலை மார்பந்தியன் புதுநலம் உண்டு இகழ்வானோ அரண தமிழ் பாடல் நாமரை செட்டியார் முத்தையா செட்டியார் தேமரன் செட்டியார் ஏசி முத்தையார் பரம்பரையா அந்த தமிழிசையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க வேற எங்கேயாவது எங்களை தேவாரம் பாட கூப்பிடுறாங்கல்லாம் இல்லையே இப்ப கூட கார்ல வரும்போது ஒருத்தர் சொன்னாரு தேவார திருவாசகத்துக்குங்க ஒரு சேனல் தொடங்கி இருக்கிறாங்களே அதை யாரோ பாடுறாங்களோ உங்களை காணும் என்ன கூப்பிடலாம் நான் தேவாரம் கேட்டால் சார் தான் சொல்லிவிட்டாங்க அல்லவா ஆமாம் வருஷந்தோறும் நாற்பது போதுவார்களை கூப்பிட்டு இங்கே சிறப்பிக்கிறாங்க அல்லவா யார் செய்ய வேண்டியது செய்வ சமயத்தில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலையை தமிழ்சி சங்கம் செய்யுது அல்லவா போற்ற வேண்டிய கடமை நமக்கள்லவா ஆமாம் இந்த அற்புதமான திருப்பதியும் தமிழ்ச்சி என்றால் சொல்லுவது இல்லை நம்மளை காப்பாத்த வந்த தமிழ்ப்பாடும் குடும்பத்தை காப்பாத்த வந்த தமிழ் பாடும் தமிழ் வேதம் அல்லவா ஆமா वंदा पारने आए दिलम बंगी कार तेरे குழந்தை திரும்பி திருப்பணத்துக்கு போய் இந்த பதியத்தை பாடிவிட்டு மகான் வந்த வழியே நடந்து போயிருக்களால் பாடப்பட்டது தேவார் திருவாசம் ஏனைய தமிழ் பாடல்களோடு என்ன முடியுமா கூடாது என்ன அல்லவா? அதே மாதிரி திருஞான சம்பந்தர் திருமர்கள் என்ற ஊருக்கு முன்ன சொல்லி இருக்கிறேன் இப்ப அதீப்ளே பண்ற புடிவிடும் பெரியலையில கோரிக்கு போற அவர் அழுகுற கோயில் வாசப்படைய அழுகுறா யாருக்கு என்ன திரு பாக்குறாரு ஐயோ பாறோ அழுகுற கூற கேக்கு அதிலும் பெண்ணு அப்படி லைட் உண்டா இருட்டு எங்கேயோ ஒரு அகல் உளக்கமா அந்த இருப்பிடுற திருஞான சம்பந்த என்ன தலை விதி அந்த பெண்ணு ஏற்றி வந்தா கல்யாணம் ஆகாத பெண்ணு ஏமா பாரதிதாசில் சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்தி நிற்கிறாய் அனாவசியமா கண்ணீர் உன்னை அப்படிங்கிற பாட்டு வருதுன்னு நினைக்கிறேன் அங்க ஒருத்தர் செத்து கிடக்கிறான் என்னுடைய தாய் மாமன் என்னை கல்யாண மணியத்துக்காக அழைச்சுக்கிட்டு வந்தான் இங்க வந்து இந்த சத்திரத்து வாசப்படல படுத்திருந்தோம் இருபது மைல் இருபத்தஞ்சு மைலுக்கு அண்ணாண்ட காவிரி பூம்பட்டினோம் இந்த ஆண்டா போனா அம்பது மைலுக்கு அண்ணாந்த மதுரை இடைப்பட்ட ஊர்ல வந்து நான் இப்படி இவன் இறந்தும் போயிட்டான் என்ன பண்ணுவேன் எனக்கு என்ன கதி அப்படின்னு எழுத முடியாம இந்த மக்கள்லாம் கதி பரமசிவன் தான் இதோ இருக்கார் மாணிக்க வண்ணர் உன்னை காப்பாத்துறதுக்கு காப்பாற்றுக்கிட்டு இருக்கார் ஆமா இதோ இருக்கார் மாணிக்க வண்ணர்னு பேரு சுவாமி திருமருகல் கோயில் வாசப்படியிலேயே நின்று ஒரு பதியம் அவன் எழுந்தான் அவன் எழுந்தான் ஒரு நாள் இந்த பவானி முக்கூடறதுக்கு திரிவேணி சங்கமம் இல்லையா அதுக்கும் திருவேணி சங்கமம்னு பேரு வெளிய காலம் நாலு மணிக்கு குளிக்க போனார் தருமரம் பண்டாசினரி மிந்தி இருந்தவர் கையில ஒரு மணி அவர் குளிச்சுப்பிட்டு விபூதி இட்டுக்கிட்டு அஞ்சரை மணிக்கு அப்படி வந்தார் அங்க ஒரு பொண்ணு மாப்பிள்ள உட்கார்ந்துருக்கு கல்யாணம் நிக்கிறதுக்கு சுத்தி ஒரு நாலு பேர் நிற்கிறாங்க ஒருத்தன் சொன்னா யாரோ ஒரு பெரிய சாமியார் வர்றாரு இந்த தாலி எடுத்து அவர் கையில கொடுறான் இந்த சாமியார் கொடுத்து கட்டட்டும் அப்படின்னு சொன்னான் அங்கேருந்து ஒருத்தம் அப்படியா நான் சாமி சாமி நில்லுங்க ஒரு பண்டார் சொன்னதுன்னு அவனுக்கு தெரியாது இல்லையா இந்த கல்யாணிக்கு போகிறாங்க இங்கே பெரியவங்க காய் வெட்டி கொடுத்துருக்கீங்க உத்ராட்டம் போட்டிருக்கீங்க விபூதி அணிஞ்சிருக்கீங்க இந்த தாலியை உங்கள் கையினாலும் இந்த மாப்பிளை கையில் கொடுத்து கட்டச் சொல்லுங்க அப்புறம் கிடைக்குமா கிடைக்குமா சந்தோஷமாக இந்த தாலியை வாங்கி அவர் வாயினாலேயே மண்ணில் பாடி இந்த கல்யாணம் அவனுக்கு விபூதி கொடுத்துட்டு வந்தார் இவன் எழுந்து நின்னா ஏய் மதுரையாடா உனக்கு இந்த பொண்ண கல்யாணமணி அழைச்சிட்டு போறியா அழைச்சிட்டு போய் உன் உற்றார் உறவினர் சுற்றத்தோடு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமாக அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார் என்று வரலாறு இது கிடைக்குமா இது கிடைக்கிறது தான் கடவுள் அவனை பாம்பு கடிச்சு சாக அடித்தான் அல்லவா ஆமாம் அந்த அற்புதமான திருப்பதியமும் இப்போ இருக்கு பாட சொல்றங்களா பாடினா கேக்குறாங்களா நான் தினந்தோறும் தோணி அப்பர் தான் சிறிய தோணி அப்பர் தான் காரணம் இந்த தேவாரம் தோன்றுவதற்கு அல்லவா நான் அவர்கிட்ட தினந்தோறும் விண்ணப்பம் சொல்றேன் சாமி இந்த சைவர்களும் சைவ மடாதிபதிகளும் தேவாரத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க படிக்க மாட்டேங்கிறாங்க பாடிக்கேன் அத உலகம்ூற பரப்பிட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு சாமியும் தனந்தோறும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க சொல்லி பிரேதனம் ஆமா நான் என் பொன்னாட்டி நல்லதா நான் நல்லதா இருக்கணும் நான் கேக்குறது அப்புறம்தான் இல்லையா ஆமா அந்த அற்புதமான திருப்பதி இருக்கு நாம் அதை படித்தா நம்ம உடம்புல இருக்கிற விஷ நீர் குறையும் போகும் கல்யாணமும் ஆகும் நான் அந்த அந்த பதிகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏன் ஏன் உடம்புல விஷ நீர் ஜாஸ்தியாக இருக்கு டாக்டர் சர்டிவிகேட் பண்ணிட்டேன் டாக்டர் குருசாய் மூலியாரே சர்டிவிகேட் பண்ணிட்டார் டாக்டர் குருசாய் மூலியாரை பற்றி உங்களுக்கு தெரியாது சில பேருக்கு தெரியும் இல்லையா அவருடைய சிலை பொது மருத்துவமனையில் கீழேண்ட பக்கம் இருக்கு மேலண்ட பக்கம் இருக்கிறது ரங்காச்சாரி கீழண்ட பக்கம் இருக்கிறது குருசாமி மொழியார் அவரை பார்த்த உங்க யாரும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் அவர் சொன்னார் உன் உடம்புல விஷ நீர் ஜாஸ்தியா இருக்கு உன்னை கடவுள் தான் காப்பாத்தணும் யாரு குருசாமி மொழியார் அப்போ நான் இந்த பதியத்தை திறந்தோறும் சொல்லிக்கிட்டுனேன் விஷ நீர் கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த பதியத்தை படித்தா கல்யாணம் ஆகும்னு இருக்கு என்ன பண்ணுறது நான் நிர்கதியாக போயிட்டேன் உற்றார் உறவினரெல்லாம் என்ன விதை விளக்கிவிட்டாங்க இந்த பதியத்தை படித்தேன்னா ஐம்பத்தெட்டு வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் எத்தனை நினைக்க கூட இல்ல அந்த கடமையை தேவாரப்பதிகளும் சரியாக செய்து விட்டது நான் சரியாக ஓதிவிட்டேன் சரியாக செய்து விட்டேன் அல்லவா ஆமா அந்த அற்புதமான பதிகத்தை உங்களுக்கு நான் ஓதி காட்டமைப்போம் நெக்ஸ்ட் சொல்லியிருப்பேன் பாரு திருஞான சம்பந்த திருப்பான திருப்பதியம் பண்ணும்பது இசை திருநாவுக்கசர்பான ஒன்று கோலாம் பதியம் இசையும் ஒரே ராகம் ஒரே ராகமாத்தானே இருக்க முடியும் அல்லவா ஆமா இந்த ஒற்றுமை எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்களா இல்ல திருநாவுக்கரத்துல மாயா மாளா கோலையில் நீ இப்படி பாடின்னு சொன்னாரா இல்ல இவருதான் அவரை கேட்டாரா இல்ல அவர் தான் கேட்டாரா இல்ல இது சிவபெருமானுடைய திருவிளையாடவா ஆமா சடைய இவனுக்கு சடையன் என்று ஒரு பெயர் உண்டு சடையவனே தடர்ந்தேன் என்று செஞ்சடையப்பர் திருப்பந்த இருக்கு சுவாமி பேர் திருவிஞ சிவன் பேர் கூட சடைய பார் தான் அதோட இல்ல அந்த பொண்ணு அழுதாள அழுகுற பொண்ணு சடையா என்ன அழுவா சிவனே என்ன எந்த பொண்ணு சிவனேன்னு சொல்லி அழுதா எங்க அழுதா அதான் சொல்ற அப்படியே சொல்ற அப்படியே சொல்றார் இல்லையா ஊருக்கு வந்து தங்கி இருந்தா ஒரு சிவனுடைய கற்புடைவழவள் அந்த பதிகத்தில் அவர் கற்புடைவள் என்று நிரூபிக்கிறார் திரிஞான சம்பந்தம் அந்த பெண்ணை கற்புடையவள் என்று நிரூபிக்கிறார் ஆமா எந்த ஊருமா உனக்கு அப்படின்னு கேட்டான் பாண்டிய கண்ணகிய அடைய கூறுகட்டவனே புறாவுக்காக என்னுடைய சதையை அறுத்து கொடுத்தான் பாரு மன்னன் இல்லவா சொல்ல முடியுமா என்ன துணிச்சலா சொன்ன அந்த பொண்ணு இந்த துணிச்சலா தான் இந்த பொண்ணு அழுது இருக்கிற ஆமா சடையவன் காப்பாத்துவான்னு நினைச்சு கண்ணகி ஒரு பசுவுக்காக தன்னுடைய தேற்கால போட்டு அரசாம்பார் நீதி மன்னன் அந்த நீதி மன்னன் வாழ்ந்த ஊர்ரா என் ஊரு என் கணவனா திருடன் கழவனா கழவன் எரிஞ்சு போட்டோம் நாடு அல்லவா அப்படி கற்புடை பெண்கள் வாழ்ந்த நாடுது இது வாழ்கின்ற நாடு விடையாயுமால் வரு விடுமான் மடையார் குவலை மலரும் மறுகள் உடையாய் தகமோ இவரும் மெலிவே செய்யலாமா ஊருக்கு வந்த அந்த அநியாயம் சிவனை கேட்கிறார் சம்பந்தர் கேட்க முடியுமா போய் கேட்க நீ செய்தது தகுமான்னு இருந்தது கேட்டார் இல்லையா சிவனே என்ன முந்தா என்ன முதல்வா என்னால் கொந்தார் அவர்கள் எந்தமோ இவளே தரவே அறையார் கடலும் அரையார் கடலும் அடல்வாய் அறவும் பெறையார் சடையும் உடையாய் பெரிய மரையார் மர்கள் விளை இறையார் வளை கொண்டிருவினையே ஒலிநீர் சடையிற் கறந்தாய் உரகம் பழி நீர்வாய் வழியல் போடாய் மழிநீர் மறுகள் மகிழ்வாய் விளை மெலிநீர் மயிலாக்கும் வேண்டினையே துணி நீர தோன்றி என்ன மணிநீர கண்ணம் உடையாய் மறுகள் கணினீல வண்டார் அணிநீல உண்க நயர் வாக்கினையே பரவும் பரவப்படுவாய் இடைமேல் மலரும் குறையும் நுரையாய் மூலம் உடைபோந்து அலரும் அடியாளர்களே என் வீட்ட தேவார புத்தகம் இருக்கு தேவார புஸ்தகத்து மேல விபூதியை மலவை வைப்பேனே தவிர அது மேல வேற எதையும் வைக்க மாட்டேன் வேற ஒரு புஸ்தகத்து இந்த தேவார புஸ்தகத்து மேல வைக்க மாட்டேன் ஆமா தேவாரத்துக்கு வீடு வேற ஒண்ணும் கிடையாது வேற ஒண்ண வைக்க மாட்டேன் அறையார்களவும் பெரியார் தடையும் உடையாய் பெரிய அறையாளும் பொதி நீர் தடை மணி நீதிர்வாய் வழியில் மதிநீர் மறுகள் மகிழ்வாய் வழி மதிநீர் ஆய்மார்கள் அணிநீல புண்கள் வாக்கினையே பெரியாரையும் பாடல் விளங்கும் என்பது இரண்டு திருப்பதியும் விடம் தீர்த்த திருப்பதிகம் என்ற பெயரோடு தேவாரத்தில் இருக்கிறது அற்புதமான வரலாறை கிடாரு பெருமான் எழுதி வைத்திருக்கிறார் எல்லாம் இருக்கிறது நம்மளிடத்திலே எல்லாம் இருக்கிறது ஆனால் அன்பு ஒன்றுதான் இல்லை பிரயோஜனம் அல்லவா சைவர்களுக்கு தேவாரத்தில் அன்பு இல்லாமல் போனது ஒரு பெரிய சாபக்கேடு என்னைக்கு மடாதிபதிகளும் சைவத்தில் இருப்பவர்களும் அதை பின்பற்றுங்கிறார்களோ அன்றே நமக்கு நன்மை சிவன் அருள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் ஆத்திரத்திலே பலர் சொல்லியிருப்பேன் அதையெல்லாம் மன்னித்து விடுங்கள் தேவாரம் பரவவில்லையே என்று நான் என்பது என்னுடைய நோக்கம் அதனாலேயேதான் அண்ணாமரை செட்டியார் பிறந்த நாள் விழாவில் ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்ததை தருமபுரம் தேவார பாடசாலைக்கு கொடுத்தேன் நான் கொடுக்க முடியுமா நான் கொடுக்கலாமா ராமசாமி செட்டியார் ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்கலாம் அவர் கேட்டார் என்ன நான் உனக்குத்தானே கொடுத்தேன் அப்படின்னு ராமசாமி முத்தியா செட்டியார் எனக்கு தான் கொடுத்தீங்க இல்லன்னு சொல்லல உங்களுடைய வளர்ப்பதற்குத்தான் போயிருக்கிறது எனக்கு வேணும்னா நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் அப்படியா ஒண்ண சரி நானும் கேட்கல அவரும் கொடுக்கல இல்லையா ஆமா அப்படி தேவார திருவாசகம் நமக்கு உயர்ந்தது என்று இந்த கதையை உங்களுக்கு சொல்லி ஏதோ ஆதங்கத்தில் சில கோபமான வார்த்தைகளை நான் சொல்லியிருப்பேன் அதையெல்லாம் வெட்டுவிடுங்கள் என்று சொல்லி பஞ்சாற்றனம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றுக் கொள்வோம்